அன்பாந்த தமிழீழ வணக்கம் மீண்டும் ஒரு பாடலுழிப்புகளை உடன் உங்களை சந்திப்பதில் விடுதலை புலிகள் கலைவன்பாட்டுக் கழகத்தினராகிய நாங்கள் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனையிரவு மீண்டது என்று அறிந்து சில்லிட்டு போனது எம் தேசம் வரலாற்றில் நீண்ட காலமாக அடைக்கப்பட்டிருந்த வாசக்கதவு அகல திறந்தது எழுதி வைத்த எத்தனை வருட சிறை முடித்து எம் தேவி சிரித்தாள் முன்னூறு வருட முதுகு கூணலை நிமிர்த்தி கொண்டது எம் முற்றம் எவனுவனோ பாதங்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் செய்து கைகட்டி நின்ற வாழ்வுதறி கொண்டது எம் ஊரின் காற்று ஆனையரவு மீண்டும் எம் வசமானதென்றறிந்து மான தமிழர் எல்லோரும் தலையில் மகுடம் சூடி அன்று எமக்கிருந்த ஆனந்த மிதப்பும் சென்று பார்த்தபோது எமக்கெழுந்த சிறசேரிய செருக்கும் வார்த்தைகளால் வணிய முடியாதது அவளை குரல் எழுப்பிய காற்று வந்து இன்றம் மேலி தழுவும் போது மெய்சிலிருக்கிறது ஈழத் தமிழனால் எதுவும் முடியும் என்பதற்கு இது அடையாளம் வன்னியிலிருந்து இனி ஒளி பரவுமா என்றே எல்லோரும் கேட்டனர் எம் விடுதலை சுடரை காற்றணைத்து போகும் என்றே எல்லோரும் எண்ணினர் ஆனால் ஓயாதலைகள் நுங்கும் நுரையுமாக பொங்கி பெருகியது சாயாது எம் தலையென உலகுக்கு சாட்டியது எம் தேசிய தலைவரின் நேரடி நெறிப்படுத்தலில் தமிழர் படை புறம்பாடத்தக்க பெரு வெற்றியை பெற்றது காலமறிந்து களமறிந்து படை நடத்தும் பாறைந்து வெற்றி தரவல்ல வியூகமறிந்து எங்கள் தலைவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடிக்குள்ளும் வெட்டி தாய் விளிமலர்த்தினாள் ஆயிரக்கணக்கான மாவீரர்களின் குடிது சுவரிய ஆனையிரவை புலிகள் சேனை பெரும் சமரொன்றின் மூலம் மீட்டெடுத்தது பரணி எழுதவல்ல பெரும் வெற்றி இது வெற்றிக்கு பின்னர் ஆனையிரவை விழிகளால் தரிசிக்கும் தவம்பளித்த தமிழீழ கலைஞர்கள் பரணியை பாட்டாக்கியுள்ளனர் வெற்றி களிப்பில் மிதந்த அந்த கலைஞர்களின் உள்ளத்து உணர்வுகள் இங்கே பாட்டாக பரிணமித்து திசையங்கும் இசை வெள்ளமாக பரவுகின்றது அந்த ஆனந்த கழிப்பில் இந்த இசைப்பேழையுள்ளே பொதி செய்து ஆனையரவு என்ற நாமத்துடன் வெளியிடுவதில் விடுதலை புலிகள் கலைவண்பாட்டுக் கழகத்தினராகிய நாங்கள் பெருநிறைவடைகின்றோம் எம்முடன் இணைந்து பணியாற்றிய கலைஞர்களுக்கு நாங்கள் பெரும் நன்றி இந்த ஆனையரவு ஒலிப்பேழையை இதுகால வரை ஆன இரவு மீட்பு சமர்களில் வீரச்சாவடைந்த அனைத்து மாவீரர்களின் கல்லறைகளில் காணிக்கையாக்குகின்றோம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் நன்றி மீண்டும் சந்திப்போம்